وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه وذرياته واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله وقد قال الله تعالى وتالا في القران الكريم بالله من بسم الله الرحمن تُلْهِكُمْ நேரற்ற அன்புடையோனும் ஆகிய இணையற்றே இல்லையற்ற புகழோ சலாத்தனும்ருணையும் எங்கள் த முஹமதுஸ்தபாஹ் அலை வசல்லம் அவர்கள் அவர்களை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் ஐயாமனால் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ஜெல்லு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே அவைகளை எடுத்து நடக்கும்படியும் விட்டுவிட வேண்டும் என்று கடலை பிறப்பித்திருக்கின்றன அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும் படியும் முதலில் அடியேறனுக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசைய தென்னும் நல்லுவதை சிந்திக்கின்றேன் அல்லாவை நல்லடியார்களே அல்லா ஜெல்லு தாலா எங்களுக்கு குறுகிய கால வாழ்க்கை தந்திருக்கிறான் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை யாருமே நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது நபிமார்களும் கூட இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் உலகத்திலே பணம் படைத்தவர்கள் பட்டம் கிடைத்தவர்கள் செல்வாக்கோடு வாழ்ந்தவர்கள் செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை காத்து பணங்களை சொல்லாம் விட்டுவிட்டு மண்ணு வாழ்க்கைக்கு அல்லாது அஞ்சு பயந்து இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மௌத் இவர்களை சந்திக்கும் சொல்ல சொல்றாங்க மௌத் எங்களை விரட்டி கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலே எப்போது என்ன நிலைமையில் என்று யாருக்கும் ஒன்று சொல்ல முடியாது தெரியாது எந்த இடத்திலே மௌத்தாகுவோம் என்று அதே நேரத்தில் மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது அதே போன்று எப்படி மௌத்து வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது எங்கேயும் மௌத்தாகலாம் எப்பையும் மௌத்தாகலாம் ஆனால் எப்படி மௌத்தாகுவது என்பதால் நாங்கள் ஒவ்வொருவரையும் யோசிக்க வேண்டும் இரக்கத்துக்கு அந்த அன்புக்கு பட்டவர்களாக நாங்கள் மௌத்தாகுவதா அல்லது நர்சு சைத்தானு சொன்ன பிரகாரம் உலகத்திலே பாவம் செய்து கொண்டு மௌத்தாகுவதா என்பதனை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக இந்த உலகத்தை மட்டும் பிரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி வழிகாட்டில் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய ஆசை அற்றவர்கள் உலகத்தின் பக்கம் சாயாதவர்கள் அல்லாவுடைய ராமத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டிய உலகத்திலே பாடுபட்டவர்கள் இந்த ரிவார்கள் நமக்கு தந்தைங்களை கண்ணியப்படுத்த உலகத்திலே நாங்கள் விடயங்கள் கஷ்டம் என்பதற்காக வேண்டி நாங்கள் வேண்டும் மலன்களை சரி காணக்கூடாது விரும்பவும் கூடாது ஒரு ஆளும் நம்மிடத்திலே சொல்லும் பொழுது ஒரு வாலிபர் சொல் அநியாயம் இருபது வயசு வாலிபர் அவன் சொல்றான் இஸ்லாத்துல ஜும்மா தோலான அநியாயம்லாம் நிலடியார்களே அல்லாது மார்க்கட்டைகளை சந்திக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம் எத்தனையோ நன்மாருடைய குடும்பத்தை சேர்ந்த சில நன்மாருடைய மனைவி மாறுக்கு குழந்தைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த மார்க்கத்தை அல்லா சார் தந்திருப்பது நாங்கள் ஒவ்வொருவரும் சொற்க போக வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில நானும் நீங்களும் இந்த உலகத்தினுடைய அதாவது அலங்காரங்களை கண்டு உலகத்தினுடைய ஆசா மாசங்களை கண்டு நானும் நீங்களும் மதிமயங்கி அந்த ஆசுரத்தை மறந்து அந்த உயர்விதமான சொர்க்கத்தை மறந்து இந்த உலகத்துலதான் நான் எல்லாம் செய்ய போறேன் என்று இங்குள்ள விடயங்களை எல்லாம் நம்பி நாங்கள் வாழ்ந்து விடுவோம் என்றால் கை சேதம் ஆகத்திலே பயங்கரமான முடிவு அல்லாது ஏமாந்து விடுவோம் எங்களை இழுத்துக் கொண்டு போகப்படும் அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் சிபாரி செய்ய மாட்டார்கள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் யாருடைய உதவியும் வராது யாரும் உதவி கேட்க முடியாது அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பது என்று எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு பெரிய உதவி நீங்களும் ஒது முஸ்லிம்களாகியதற்கு சேர்ந்து நிறைய திட்டங்களை அதே மாதிரி இன்டர்நெட்ல இது போன்ற காத்துல பாவம் பறந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அறிமுகப்படுத்தப்படுகிறது வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு கையிலையும் என்றால் எங்காவது ஒரு தியேட்டரை தேடி செல்ல வேண்டும் ஒரு ஊருக்கு ஒரு தியேட்டர் அல்லது பக்கத்து ஊர்களேட்டர் இருக்கும் இந்த தியேட்டருக்கு தான் மக்கள் படம் பார்க்க போவார்கள் அந்த காலத்திலே தொழாதவனும் தியேட்டருக்கு போகும் பொழுது ஒழுங்கொழுங்கி போவான் யாரும் காணக்கூடாது என்பதற்காக அல்லாவி நெல்லடியார்களேதல் நசாராக்கள் உம்மத்துக்கு தேவை என்று காட்டி பெரிய தேவைகள் பூர்த்தியாகுது மக்களுடைய அறிவு வளருது என்றெல்லாம் எங்களுக்கு காட்டி இந்த இன்டர்நெட்டு இந்த அதே இந்த போன் எத்தனையோ விஷயங்களை எங்களை கைகளை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க அந்த ஒரு தியேட்டர் அதற்கு பின்னாலே அவனுடைய திட்டம் ஒவ்வொரு கோடி நிலையம் தியேட்டராக மாற்றினார் மக்கள் சொன்னார்கள் இப்ப எவ்வளவு லேசி செய்தி பார்க்கலும் செய்தி மட்டும்தான் பாப்பா செய்தி பார்க்கிறால் எண்ணத்திலாம் பார்க்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு இருத்துக்கு காரணம் முக்கியத்துக்கு காரணம் இந்த டிவி டிவி ஒதுக்கோடு பூட்டர் இருந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரணம் என்றால் அந்த டிவி வந்ததனால் தட்டங்கள் இல்லாமல் போய்விட்டது தாவத்துடைய உழைப்பு வந்த பின்னால் வீடுகளில் இருந்து டிவி வெளியே போனது ஆனால் இன்று தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய வீடுகள் டிவி வந்து விட்டது அதுதான் பெரிய கவலை யாருக்கு உடம்பாக்களுடைய வீடுகள் டிவி இருக்குது அவசியம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் கண்கூடா பார்த்திருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தீட்டுகள் அல்லாம நல்லே டிவி ஒதுக்கங்க சரியா வரும் நாங்கள் சரியாகும் ஒவ்வொருவருடைய கையிலையும் போன கொடுத்தான் இந்த போன்ல எல்லா ஜாதி நாங்கள் சொன்னது அவ்வளவு இருக்குது ஆட்டோ காரர்கள் யாரும் கோவிக்கமான நாங்க வந்து அவங்களை அயர் கூப்பிட்டு அவளுக்கு கோபம் வருவது ஏ நான் ஊ கட்டி கொடுக்கணும் அண்ணன் சாப்பிடணும் யாருக்கும் யாரும் கோபம் செய்யக்கூடாது யாரை நேமாற்ற கூடாது கடன் வைக்க கூடாது நல்ல சம்பாதித்து சாப்பிட வேண்டிய இந்த ஆட்டோக்காரர்கள் ஆட்டோ உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு போனேன் முதலாளி ஒரு வாலிபர் அந்த கடையில நான் நிக்கிறேன் நான் வந்தது விலங்கல ரெண்டு பேருமே போன சட்டின ஒரு சத்து அந்த மேசையில் அது போரும் பார்த்தான் என்ன சொன்ன என்னத்துக்கோ உங்களுக்கு தெரியாது யார் முதலாளி பேருமே அப்பா வியாபாரத்துக்கு கடையை பொழிட்டு போங்க வீட்டுக்கு வியாபாரம் செய்வதா இருந்தாலும் அங்கேயும் அதோட இதோட எந்த அளவுக்கு நான் நல்ல முதலாளிகள் கவனிச்சு பாருங்க உங்கள்ட்ட வேலை செய்யற தொழிலாளிகள் யாரும் வந்தா சரியா கவனிக்கிறாங்க கடைக்கு சாமான வாங்க வந்தா கோவப்படுறாங்க ஏன் அவன் அவனுக்கு போன்ல நிறைய விஷயம் பார்க்கணும் அதுக்கு யாராவது கஸ்டமர் யாராவது சாமான எடுத்து கடைக்கு வந்தா அவன் தொழிலாளிக்கு கோபம் வருவது கடுக்க சாமான சரியா தாரா இல்ல விலையை கேட்டா சரியா சொல்றான் இல்ல முதலாளிகளே நல்லா கவனிங்க வேலை செய்வங்க கடைக்கு போன் கொண்டு வரவாரு சொல்லுங்க மதுரை சாலை நடக்குதில்லை வியாபாரத்தை அலாதா கேக்கிறான் வியாபாரம் நான் கட்டாயம் செய்யணும் எங்க வாழ்க்கைக்கு தேவை உத்தியோகத்தை விட வியாபாரம் முக்கியம் ஆனால் எங்க வியாபாரத்திலே எங்களோட வேலை தொழிலாளர்கள் இப்படி நடந்து கொண்டாடு நாளைக்கு எ கொண்டு தள்ளிட்டுருவாங்க வியாபாரத்துல சரியான முன்னேற்றம் வராது பாடசாலையில முன்னேற்றம் வராது கையில கொண்டு வந்து தந்திருக்கிறான் எத்தனையோ டிரைவர் மாதிரி நாங்கள் இன்றைக்கு போன் பேசி கொண்டு போய் இங்க முட்டி போய் எத்தனையோ பேரை சொல்றத பாக்கிறோம் எல்லா நல்லடியா இருக்கே வீட்டுக்கு ஆளுக்கு ஆள் எகூதி தந்துட்டா நீ நாசமா போ உட்பட கூடாது எங்களை வழிகடுத்துக் கொண்டிருக்கிறார் சேர்ந்து மேடை ஏறி மிம்பர்ல ஏறி கம்ப்யூட்டர் சிறப்பையும் வேற வேற துன்யா ஜொப்டையும் இங்கிலீஷ்ல சிறப்பையும் மிம்பர்ல பேசுறான் அல்ல நல்லே இதைக்கு எவ்வளவு பெரிய முசீபத்துக்கு எங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ கல்யாணம் முடித்தவர்கள் போனால தன்னுடைய கணவனை இழந்து விட்டார்கள் எத்தனையோ கணவன்மார்கள் மனைவிமார்கள் இழந்து விட்டார்கள் நல்ல குடும்பத்துக்குள்ள போன வாங்கி கொடுத்து கணவனை விட்டுட்டு போயிட்டான் நல்ல குடும்பத்துக்குள்ள பாப்பா விட்டுட்டு போயிட்டான் நல்ல குடும்பத்துக்குள்ள மாமா மாத்திர கறி பூசிட்டு போறான் ஏன் நாங்கள் இதெல்லாம் தேவை என்று கொடுக்கிறோம் இந்த குடும்பங்கள்ல எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்தான் சொல்லியார்களே எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏமாத்திரக்கூடாது ஜீன் பறிக்கப்பட்டு வீடுகளில் முசீபத்து வாழ்த்துக்கு வீடுகளில் சரியான ஒரு பழக்கத்து சின்ன தொழில் பெரிய பழக்கத் யாருக்கும் பெரிய பெரிய பயங்கரமான நோய் கிடையாது சரியான மரியாதை அந்நிய மக்கள் இடத்துல கண்டா அந்த நாளைய முதலாளி மூசிட்டு போறான் ஒரு வார்த்தை வந்து முஸ்லிம்களோடு கோபத்தில் இருக்கிறார்கள் என்ன காரணம் என்ன காரணம் நிலடியார்களே அன்றி எங்களுடைய முஸ்லிம்கள் இன்று ஒன்று ஆயிரக்கணக்கான வளமாக்கல் கிடையாது ஒரு ஏழு எட்டு பத்து வளமாக்கல் தான் அவர்களுக்கு ஒரு காட்டு கொடுத்த வழி என்ன தெரியுமா மகனுக்கு பின்னால குரான் வெள்ளிக்கிழமை நடந்தது என்று குரானோதரத்தை அந்த நிப்பாட்டினா வீட்டுக்குள்ள பாட்டும் இசையும் படமும் கூத்தும் கும்மா வந்துட்டே இது கூடாது என்று இது கூடாது இது அவனுக்கு பெண்கள் எத்தனை குழந்தைகள் வீடுகளில் குரான மகிழப்புக்கு பின்னாலே அல்லது சுபவுக்கு பின்னாலே ஓதுறாங்க பாருங்க வீட்டுகளில் போய் கபிருஸ்தான் ஆக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் நல்லே அதனால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னூறு லட்சம் மனைவியும் போட்டோலும் வெளிரங்கத்திலேயே நடையும் தங்க கடையும் மாணிக்க யாவாரமும் செய்யறது போன்று நல்ல அழா ஜாம்பியமா இருப்பது போன்று தெரிஞ்சாலும் ஊட்டலுக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் சிக்கலும் குசீபத்தும் நோய் என்ன காரணம் என்றால் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதது செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த போதைவத்து இன்றைக்கு சர்வ முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு முக்கிய காரணம் முதலாவது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் எத்தனையோ பணக்காரர்கள் எல்லோரும் அல்ல சில பணக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பணக்காரர் நாயினே இந்த போதை வசி வியாபாரம் செஞ்சார் வெளிலங்களை கரையை வச்சுக் கொள்வார் வெளி ஏதாவது வியாபாரத்தை மக்களுக்கு அழகான வியாபாரத்தை காட்டுவார் ஆனால் உள்ரங்கத்திலே இந்த பெரிய மோட்டடி இந்த அழாம வியாபாரம் தங்கி சமூகத்தை நாசமாக்கிறது இந்த வியாபாரம் செய்தார் இந்த வியாபாரம் செய்து என்னென்ன நல்லே இப்படியான கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் இந்த வியாபாரம் செய்து முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் அதிலே நாசமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் நான் ஒரு நாள் ஒரு நோம்புடைய காலத்திலே இருபத்தொன்னாம் இரவு ஒரு பள்ளியிலே பயானம் தௌபா முடிச்சுவிட்டு ஆட்டோ போகும் பொழுது அதாவது ஜிப் ஒன்று நிப்பாட்டி காவல்துறையினர்கள் மூன்று அல்லது ரெண்டு பெண்மணிகளை அந்த ஜிப்ல ஏற்றத்தை பார்த்தேன் பெண்கள் யாவாரும் செய்வாங்கல்லாம் நல்ல எங்களுடைய தாய்மார்க்கல்ல செய்வானா பக்குவமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்களை பார்க்க மாட்டார்கள் முழுமையான மருது அணைய என்றாலும் ஆண்களுக்கு முன்னால் வரமாட்டார்கள் ஆங்கிலை கண்டால் ஓடி ஒறிவார்கள் இன்றைக்கு பக்குவத்தை இழந்ததுனாலதான் இப்ப நாங்கள் ஒரு விதமான ஒரு போக்கில் போய் கொண்டிருக்கிறோம் அதாவது நல்லது அவர்களே இரண்டு பெண்கள் ஏத்தப்படுகிறார்கள் இவர்கள் இந்த ஏரியாவிலே போதை வஸ்து யாவாரி அதனோட பெண்ணை பத்தி சொன்னார்கள் எப்படின்னா இவதானாம் ஆக நல்ல விலை உயர்ந்த போதை வஸ்துக்களை அளப்பிக்கிறது கொண்டு வந்த தன்னுடைய மகன்மார்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கிறான் இது எப்படி இல்லை நல்ல இருந்த பிள்ளைகள் புலான் மதரசாக்கல்ல நல்ல திறமான புலான் ஓய்ன பிள்ளைகள் மீலா நல்ல கபீராக்களும் அதே போன்று பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அந்த பிள்ளையாய் பாதையோரங்களே கிடக்கிறார்கள் அடக்கம் செய்யப்படும் என்று சொல்லியும் நாலரை மணியாகவும் இன்னும் அந்த ஜனாதா கூட ஏற்பாடு நடக்கவில்லை யாரையோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் ஒரு போலீஸ் வாகனம் வந்தது ஒரு பெண்மணி இறங்கினார் வந்து பார்த்து அழுது விட்டு பதினஞ்சு அதே ஜிப்ல ஏறி போறான் என்ன கேட்டா அந்த ஜனாதாவுடைய மனைவி ஜெயில இருந்து வந்துட்டு போறாள் ஜெயில இருந்து கணவனுடைய ஜனாதா பார்த்துட்டு போறான் இது நெல்லடியார்களே இப்படியான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு வீடு முசிபத்து அந்த காலத்துல எந்த கல்லு காய்ச்சா அந்த ஒழுக்கி வைப்போம் அந்த வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டோம் அது வெளிவந்தமாக இன்னைக்கு உள் ரந்தமாக எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியாமலும் இல்லை ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் அதிரத்தை விலக்கி மோதின விலக்கி கொண்டிருக்காம ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு மஹல்லாக்கள் ஏற்ற காய்ச்சி கூப்பிட்டு என்ன செய்யலாம் என்று நீங்க மஷூரா பண்ணி பாருங்க ஊர்கள் நடக்குது என்று இது பொறுப்பு நிர்வாகத்துக்கு எல்லா இப்படியாக இன்னைக்கு வாலிபர்களுடைய ஒரு கூட்டம் அப்படியே தன்னை நாசமாக்கி நல்ல படித்த வாழ்வர்கள் பாஸ் பண்ணவர்கள் அல்லது பாடப்பாளைய திறமையா படித்தார்களே இன்றைக்கு இந்த போதை வசூக்கு அடிமையாகி பைத்திய காரணம் பைத்திய காரணம் சரியா உடுக்க தெரியாது சரியா முடிவெட்ட தெரியாது கையில காதல எல்லாம் காப்பையும் மாலையும் போட்டுக்கொண்டு அவனை பார்த்த பெரிய பரிகாரம் கிட்ட போகையெல்லாம் நாட்டம் அவனை பார்த்த அதிக்கம் அல்ல பாதுகாக்கணும் கனிமா சொன்ன முஸ்லீம் களிமா சொ நல்ல வாலிர்கள் நகமைத்தவர்கள் அல்லா நல்லே இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு மாட்டிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நான் இதற்கு முன்னாலே சொல்லியிருப்பேன் ஒரு வருடத்துக்கு முன்னால் அல்லது ஒரு பத்து முன்னால் ஒரு ஆளின் இன்னொரு வாலிபர் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்குடையில் இருக்கக்கூடிய பைத்தியக்கார வைத்தியசாலைக்கு அப்படி ஒரு கஸ்ட் மாறி போனார்கள் அங்கு போனால் எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் பதினேழு பதினெட்டு இருபது வயசு வாலிபர்கள் நல்ல குடும்பத்துக்குள்ளே நல்ல கண்ணியமான குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் லூசாகி கொஞ்சம் கிருக்கு பிடிச்சி அங்கோட ஹோஸ்பிட்டல கொண்டு போய் போட்டி என்ன விஷயம் பார்த்தா போதை வஸ்துல இப்ப எல்லாம் புதுசு புதுசா எல்லாம் வந்திக்கிட்டே புதியவைகளை எல்லாம் பாய்க்க ஆரம்பித்து ஒரு விதமான ஒரு பைத்தியத்துக்கு ஆளாவிட்டார்கள் வாலிபர்கள் அல்ல நிலரியார்களே அங்குள்ள வைத்தியரை ஒரு அந்நிய வைத்தியர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் முஸ்லிம்களை நேசிக்க கூடியவர் அவரோடு பேசுற நேரத்தில் அவர் சொன்னார் நான் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சரியான நேசிப்பேன் வாலிபர்கள் முஸ்லிம் வாலிபர்கள் ஏழை நிலைமைகள் நிலைமை வைத்தியர் கவலைப்படுறார் பணக்கார குடும்பத்து பிள்ளைகள் படித்த குடும்பத்து பிள்ளைகள் கண்ணியமான குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரும் இந்த முசீபத்திலே மாற்றி இருக்கிறார்கள் என்பது பொய்யல்ல எல்லா பெற்றோர்களுக்கும் கவனிக்கிறேன் போட்டான் போதை வசூ தரக்கூடிய அதுக்கு ஏதாவது நான் கணக்கு இல்லாம இருந்தோம் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தான் அப்ப நான் கணக்கெடுக்கல இப்ப முத்தி முத்தி வந்து போதை வசுக்கு அடிமையாகி அதற்கு பிறகு பயங்கரமான பாவங்களில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லா நல்லே எத்தனையோ நல்ல குடும்பத்து வாலிபர்கள் மாறிவிட்டார்கள் இவன் ஏன் திருடுதான் இவனுக்கு இந்த போதை வஸ்து ருசி பற்றி பாதையோடங்களில் மாலை எப்பிக்கிறதும் மொத்தமன்ற போனை கலவெடுக்கிறதும் ஆட்டோல வந்து ஏதாவது கலத்திட்டு போறதும் ஜும்மாவுடைய நேரம் வெளிய வந்துட்டு போறான் பல்பை கழிச்சிட்டு ரோடைய கலசிட்டு போயிட்டான் டயரை கழிச்சிட்டு போயிட்டான் இப்படியான ஒரு நிலைமை இது அந்நியர்கள் அல்ல எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் கொழும்பு மாநகரத்திலே பல பள்ளி வாசல்கள் காசு பணங்கள் இது போன்ற போய் கொண்டிருக்கு என்ன அதுல தொழில் தொழிச்சு முடிஞ்சு ரூம் போய் பார்த்தா ரூம் உடச்சி எல்லா தாமரம் எடுத்து கொண்டு போயிருக்கிறார் யாருந்து கவனிச்சா தீர கட்டிட்டு இரண்டாவது ரகத்துல போய் எழும்பி போய் அந்த சாமன் எடுத்துக் கொண்டு போனது இந்த சிசிடிவி கேமரால பட்டிருப்பதாக நிர்வாகிகள் ஏன் இப்படியான நிலைமைக்கு எங்கே போயிட்டாங்க நல்ல குடும்பத்துள்ள மக்களுடைய பார்வை கேலமாக கருதப்படுறாங்க அவனை மக்கள் ஒதுக்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு முஸ்லிம் ஊரு அந்த ஊரில் சொன்னார்கள் இரண்டு பாடசாலைகள் மூவாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள் இந்த பாடசாலையிலே நீங்கள் போதை வசூல் நிபர்தம் என்ற தலையங்களை பயன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் பாடசாலை பேசியதை தேவையில்லாம அறிமுகப்படுத்துறதுக்கா அப்படின்னு கேட்ட நேரத்தில் சொன்னார்கள் அதரஸ் எட்டாம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாடசாலைக்குள்ளே போதை வசதி வியாபாரம் செய்கிறார்கள் பாடசாலை போதை வசதி நடக்குது நடக்குது சரியான கோபம் பாருமா கோபம் கோவப்பட கூட நாங்க பிள்ளையில நம்பி அனுப்புறோம் இத கவனிங்க சும்மா ஓலை விளையாடு மாசத்துக்கு வேலை இல்ல ஒவ்வொரு நாளும் விளையாட்டும் கூத்தும் கும்மாரமும் போட்டு நாசமாக்கவான ஒரு மாசம் முழுக்க போட் இன்னொரு மாசம் முழுக்க லீவும் தனிநாயர்ல ஸ்கூல் இல்ல ஸ்கூலுக்கு வந்தா மாஸ்டர் கைவாறு சரியா நடத்துங்க பிள்ளைகளை கவனிங்க அதாவது எல்லா சாலை தெரியும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கையில கொடுத்துருந்து இருக்கிறான் இந்த பிள்ளைகளுக்கு பாவத்துடைய விபரீதங்களை சொல்லிக் கொடுங்க வெறுமனே சயின்ஸையும் கணிதத்தையும் தமிழையும் படிச்சு கொடுக்க வாங்க எனக்கு ரெண்டு இருந்தார்கள் ஒரு ஆசிரியர் முஸ்லீம் இன்னொரு ஆசிரியர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அடிக்கடி நான் சொல்வதுண்டு அந்த முஸ்லிம் மதத்துக்கு ஆசிரியர் இஸ்லாம் பாடத்துக்கு வருவார் வந்தால் ஏதாவது யாராவது எழுதிவிட்டு வரல என்றார் ஜமாஸ்கார்டுக்கும் நல்ல அமல்களுக்கும் இயக்குவார் முதலாவது பாடம் ஏழர மணி அல்லது ஏழை முதலாவது பாடம் சுற்றாடல் சமூக கல்வி பாடம் அந்த பாடத்துக்கு இந்து மதத்தைச் சேர்ந்த ஆசிரியர் வாரம் அவர் சொல்வார் யாரும் புத்தகத்தை திறக்க வேண்டாம் முதலாவது சொல்லு யாரு சுப தொழுதன்று மதத்தை சேர்ந்தவர் கேட்கிறார் யார் சுப தொழுதண்டு இஸ்லாம் மதம் நடத்துறங்களை முஸ்லீம் கேட்கிறார் ஏன்டா பள்ளிக்கு போன ஆய்ந்து இதுதான் பாடசாலைகளுடைய நிலைமை பாடசாலைக்கு ஒத்துழைக்கிறோம் சரியாக நடந்தார் பாடசாலைகளில் போதை ஒத்து யாவது நடக்குது என்றால் பாடம் என்று நடக்குதுண்டு பாதசாலைக்கு வெளியே இருந்து கொண்டு அந்நியர்கள் யாவரும் செய்கிறார்கள் அதை கவனிக்கும் ஒவ்வொரு நடக்குதுண்டா கட்டாயம் யாரும் நாட்டமாயிடக்கூடாது அல்லா கால இந்த போதை வஸ்துக்கு லான செய்வர்கள் வித்தவர்கள் அதை சுமந்தவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி முசீபத்திலே அல்லாவுடைய லானத்துக்கு உட்படுவார்கள் அல்லா எனவே இது நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை விட்டு தூரமாக பெண்களும் பாதுகாக்கப்படணும் எங்களுடைய முஸ்லீம் பாடசாலைகள் பள்ளிக்கூடங்கள் பள்ளி வாசல்கள் எங்களுடைய முஸ்லிம் கிராமங்கள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்படணுமா இருந்தால் இந்த அசிங்கங்கள் எங்களுடைய உமத்திலிருந்து நீக்கப்படாத வகையில ஒரு நாளும் நல்ல நிலைமைக்கு வராது எனவே எல்லா நிலடியார்களே இப்படியான பயங்கரமான பாவங்களை இன்றைக்கு யோகிகள் அவுழ்த்து விட்டதனால் எங்களுடைய வாழ்வர்கள் மாத்திரமல்ல பெரியவர்களும் பெண்களும் கூட இந்த முசீபத்திலே மாற்றி எத்தனையோ அசிங்கமான செய்திகள் கேள்விப்படுவதை பேப்பரின் மூலமாக இதே போன்ற வேற விடயங்களின் மூலமா நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளை கவனியங்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் நல்லவர்களோடு சேரவிடுங்கள் நல்ல இடத்துக்கு போக வைங்கோ புராண கற்றுக்குறங்கோ மதர அனுப்பி பிள்ளையில பாதுகாத்துருங்கோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க உலமாக்களோட படகு பாசுங்க நல்ல மதுரை உட்கார வச்சு நல்லவர்களாக மாற்றம் ஏற்றி செய்யுங்க டிவியை தூக்கி வீசுங்க உட்ல இருந்து டிவியில சூழல்ல ஒரு நாளும் புள்ள வராது சூழல் ஒட்டாஞ்ச குரான் இந்த சூழல் நல்லவர்களா என்னுடைய குழந்தைகள் வருவார்கள் எனவே அல்லது நம் அனைவரையும் நல்லவருடைய கூட்டத்தில் சேர்த்திருவானாக எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக குற்ற துறைகளை மன்னித்துவாயாக கண்மணியான தாய் பாவத்தை மன்னிப்பாயாக கண்ணியமான உஸ்தாத் மக்கள் மரணிக்க கூடிய